ஓம் பிரபிஜாத்தய தோற்றவேத்தை கணையே ஜான முதராய கிருஷ்ணா கீதா மொஹே நம விஷயந்திரியோ எத்திரே மிருபமரி விஷமிவ தும் ராஜசம்ஸ்மவான் இந்த ஸ்லோகத்துல ராஜசுகத்த உபதேசம் பண்ற வர்ணிக்கிறார் விஷய இந்திரிய சம்யோகாத் விஷயம்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட் புலன்கள் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம்னு சொல்லுகிறோமே இந்த ஐம்பது இந்திரிய சம்யோகாத் இந்திரிய சம்யோகாத்னா ஐம்பொறிகள் மெய்வாய் கண் மூக்கு செவி சம்யோகம்னா சேர்க்கை ஆக இந்திரியங்களுக்கும் இந்திரிய விஷயங்களுக்கும் ஏற்படுற சம்யோகம் அத விஷயேந்திரிய சம்யோகாத் சுகம்ங்கிறார் அந்த விஷயங்களும் இந்திரியங்களும் சேர்ற போது அது ரொம்ப முதல்ல ஆனந்தமாக இருக்கு அக்ரே அமிர்தோபமம் ஆரம்பத்தில் ரொம்ப இன்பமாக இருக்கு ஒரு புல இன்பத்தை அனுபவிக்கிற போது ஆரம்பத்தில் அமிர்தத்துக்கு சமமாக கிடைக்காத ஒரு விஷயம்னு நினச்சுக்கிறோம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கு பரிணாமே விஷமிவ பிறகு நோயாக மனதை அலைக்கழிக்கக்கூடியதாக எவ பார்த்தாலும் அந்த புல நின்பங்களையே நினைக்கக்கூடிய தன்மையுடையதாக மனசு ஆக்கி விடுகிறது மனசு அதுக்கு அடிமைப்பட்டு விடுகிறது மனசு அந்த புல நின்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த புல இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப துக்கப்படுறான் எவ்வளவு புல நின்ப அனுபவிச்சாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது அந்த புல நின்பங்களை விட முடியல ஆக பெரியவங்க சொன்னாலும் தெரிஞ்சாலும் அதுல இருந்து விடுபட முடியல அவ்வளவுக்கு அது நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது அமிர்தோபமே விஷமிவ பத்தி தத் சுகம் ராஜசம்ஸ்மிருத்தம் அந்த சுகம் ராஜச சுகம் என்ன அது துக்கத்துலதான் முடிகிறது எல்லாத்தையுமே அழிக்கிறதுங்கிறார் ராஜசங்கரர் பல வீரிய ரூப பிரஜா மேதா தன உற்சாக ஹானி ஹேதுவாத் அதர்ம தஜ் ஜனித நரகாதி ஹேத்துத்வாச்ச பரிணாமே தது உபோக விபரிணாம்த்தே விஷமிவபதி ரொம்ப வர்ணிக்கிறார் ஆதிசங்கரர் நம்முடைய உடம்பில் இருக்கிற வலிமையை நீக்கிவிடுகிறது ஆக உடல் பலம் மனோபலம் நம்முடைய அழகு நம்முடைய அறிவு நினைவாற்றல் செல்வம் உற்சாகம் அனைத்தையும் அழித்து விடுகிறது அது மட்டுமல்ல நம்மளை தவறு செய்ய தூண்டுகிறது அதனால அடுத்த உடம்பும் துன்பத்துக்கு காரணமாக நரகத்தை அடைந்து விடுகிறது ஆகவே இது விஷத்துக்கு காரணமாகிறது இந்த சுகத்தை இராஜச சுகம் என்று அறிந்து இதை விட்டு விடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதுக்குதான் அபியாசா திரமத்தேன்னர் இதை விட்டு அந்த உயர்ந்த இன்பத்துக்காக முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து வேண்டும் ியோகாத்மம்மிருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக